கடந்த ஆண்டிலே தேவனிடத்திலே நூறுபடி நெருங்கவும் தேவனே கூப்பிடும்போதெல்லாம் கதராயி தேவன் மாறுத்தரம் மெல்லி சத்தத்தை கேட்கவும் ஆலோசனைகளை பெற்று தேவனுடைய ஊழியத்தை வளமையால் செய்ய ஆண்டு கிருப செய்திருந்தார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு மைன உண்டாவதாக கடந்த ஆண்டிலேயும் எதிர்பாராத விதமாக சிறுபேல் எதிர்த்து போன்ற நாடுகளில் சென்று தேவனுடைய அதிசயமான அவருடைய வரலாறுகளை பார்க்கவும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லவும் தேவன் கருப்ப செய்தார் அதற்காக நான் தேவனுக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் ஆண்டுடன் நாம் மகிமைப்படுவதாக நான் இந்த வருடத்தின் கடைசி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு கடைசி நேரத்தில் தேவ சமூகத்திலே ஜபம் பண்ணும் ஆண்டவர் என்னோட இடைபெற்று என்னோடு பேசிய ஒரு வாக்கியத்தை நான் இந்த மத்தியில அந்த வேலை வாக்கியத்தை கொண்டு கத்தர் என்னோடு பேசுகின்ற நேரத்தில் ஒரு மரமானது பாரி போய் இருக்கிறது நான் கண்டேன் அந்த மரம் கொஞ்ச நேரத்தில் திடீரென்று துளிர்விட்டு செழுமையாயிருப்பதையும் நான் பார்த்தேன் அப்பொழுது இந்த வார்த்தை என்னோடு கூட இடைபெற்றது இரண்டாவது மத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மசோதா பதினான்கு நாம் ஒருவர் வாசிக்கிறான் நீ கற்று நிச்சயத்தலைகளில் நிலைத்து இதை உங்களுக்கு சொல்ல முடியாத பேசினார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கடந்த ஆண்டிலேயும் நாம் அநேக காரியங்களை கற்றிருக்கிறோம் இதுதான் பொய்வீக வழி இதுதான் பொய்வீக திட்டம் இன்றைக்கு நிச்சயம் இருக்கிறோம் அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமா அந்த நிலைத்திருக்க வேண்டும் இந்த ஆண்டிலே நாம் அவர்களை பெற்றுக் போகின்றோம் ஆனப்படி நாள் பிள்ளைகளை நிலைத்தெடுக்கும்படியாக சொல்ல வேண்டும் என்று கத்திரியனோடு விட பேசினார் அதற்காக நான் தேவனுக்கு சுத்தோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் அண்டவர் வாகியத்தைவன் சொன்னார் நான் திராட்சை நீங்கள் கொடிகள் எண்ணிலே ஒருவர் நிலைத்திருக்கும் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னார் பதினைந்தாவது கால வெட்டாவது வாக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கலிகளை கொடுப்பதனால் மற்றவர்கள் உங்களுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிற வேலை வாக்கியத்தின்படி இந்த ஆண்டிலே கற்று நமக்கு அதிக நன்மைகளை ஆண்டவர் செய்ய போகிறார் நாம் நிலைத்திருப்போம் கர்த்தரிலே நாம் நிலைத்திருப்போம் அதிக கலிகளை கொடுத்து நாம் தேவடைய சீசர்கள் தேவடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறியத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஜனகத்தில் மேன்மைப்படுத்தப் போகிறார் என்பதை கண்டு நான் தேவருக்கு வாழ்த்து வைத்திருப்போம் ஏழாவது ஆண்டில் நான் செய்யப்படுகிற காரியங்கள் இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு வரிகள் மாத்திரம் அதில் தலைப்பாக எழுதப்பட்டிருப்பதையும் நான் கண்டேன் அதற்கான இந்த ஆண்டில் அதாவது திருச்சபையை கொண்டு திருச்சபைக்குள்ளால் மக்களுக்கு இணைப்பிக்கப் போகிற காரியத்தை தீர்மானித்து நம்முடைய கருத்தில் கொடுத்து விட்டார் நாம் நிலை தெரிந்து அவைகளை கொள்ள வேண்டும் என்று கத்திர விடுத்துனால் நான் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புறம்பு வருகிற நேரத்தில் அதாவது பிரலோகத்தில் விரிவான சத்தங்கள் உண்டானது கேட்டு அதே நேரத்தில் அதாவது தூத கடனங்களும் இறங்கியிருப்பதையும் தலைமையை வந்து அவர்கள் ஒரு வெளிய ஜாடியில் நிறைய எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்த டேபிள் வைப்பதாக நான் கண்டேன் இந்த ஆண்டில் தேவாமியினால் அபிஷேகிக்கப்பட போகிறார்கள் என்பதை வருடம் புறந்து நான் காணுகிறேன் அதற்காக தேவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவர் தொடர்ந்து பேசிய காரியம் கடந்த ஆண்டிலே தொடங்கியிருக்கிற காரியத்தை இந்த முடிப்பேன் என்று கருத்தர் சொன்னார் அதற்காக ஆண்டவரை நான் வாழ்த்துகின்றேன் கடந்த ஆண்டில் தேவருடைய பிள்ளைகள் தாங்கள் விரும்பிய காத்திருந்து அதை எதிர்பார்த்து ஜெகித்த காரியங்களில் அநேகர் அதாவது பங்களையப் போகின்றார்கள் அவர்களை பெற்றுக் கொள்வார்கள் நான் தேவாதினால் போதிக்கப்பட்டுபடியினால் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவருடைய பிள்ளைகளை நம்பிக்கையாக இருங்கள் இந்த ஆண்டு நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறபடியால் தேவனுக்கு சோத்திரம் தேவடைய நாம் மகிழ்வு பெறுவதாக இந்த ஆண்டில் பெரிய போதும் பெறுோம் புதிய இடங்களில் வேலை ஆரம்பிக்கும் அதற்காக நான் தேவனை புதிக்கிறேன் கடந்த ஆண்டிலே அந்த ஒருவன் ஊழிய காலத்தில் சமையல் மூலமாக ஏராளமான நன்மைகளை அண்டவர் செய்திருக்கின்றார் நான் தொட்டில் ஜபம் பண்ணி மாத்திரமல்ல போன் மூலமாக அநேகர் விடுதலை பெற்றார்கள் அநேகர் அபிஷேகம் பெற்றார்கள் பல விதமான அர்ப்பணங்களை கடந்த அதே போன்ற தெரிவான காரியங்களை கருத்து செய்ய போகிறார் சபையை உங்களை நான் உயர்த்த போகிறேன் நீங்கள் என்னை கனம் பண்ணுகிற நீங்களும் கனம் பண்ணப்பட போகிறீர்கள் என்று ஒவ்வொரு நாள் வருகிறார் அவைகளை கருத்து செய்வாராக நாம் கத்தருடைய சமூகத்திலே தேவங்களை நாம் நிலைத்திருப்போம் கற்றவர்களை நிச்சயித்த காரியத்திலே நிலைத்திருப்போம் அண்டவராகி தேவன்மை ஆசீர்வித்து உயர்த்துவாராக தேவனர்களுடைய சகல கருமைகளுக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் கர்த்த நம்மை ஆசீர்விப்பாராக பிறந்து நீங்கள் ஊதியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிப்பீர்களாக கர்த்த ஆசீர்வதிப்பார் ஆமா